வணக்கம் நச்சினையின் ஆயிரத்தி நூற்றி நான்காவது செய்தி சேவை மே 31 ஒன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு வைகாசி மாதம் பதினேழாம் நாள் வியாழக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பான வழக்கில் தமிழக அரசு நாளை பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் மகன் ரவீந்திரநாத் குமாருக்கு கட்சியின் முக்கிய பதவி வழங்கப்பட்டுள்ளது மதுரை ஆதீனம்டத்துக்குள் நித்யானந்தா நுழைய விதிக்கப்பட்ட தடையை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது அரசு பள்ளிகள் எதையும் மூடமாட்டோம் மாணவர் எண்ணிக்கை குறைவாக உள்ள எட்நூத்தி ஐம்பது பள்ளிகளில் சேர்க்கையை அதிகரிக்க ஆசிரியர்களுக்கு உத்தரவிட்டுள்ளோம் தமிழகத்தின் அறுபத்தி எட்டாக உள்ள கல்வி மாவட்டங்களை நூற்றி இருபதாக அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் திமுக நடத்திய போட்டி சட்டப்பேரவை அண்ணா அறிவாலயத்தில் நேற்று தொடங்கியது காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் பங்கேற்றன தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு காரணம் சமூக விரோதிகள் ஊடுருவலே திமுக இந்த விவகாரத்தில் அரசியல் செய்கிறது என நடிகர் ரஜினிகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார் பிளஸ் ஒன் பொதுத் தேர்வில் இரண்டாயிரத்தி ஐம்பது மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் வங்கக்கடலில் வலுப்பெற்று வரும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக ஒன்பது துறைமுகங்களில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டுதல் ஏற்றப்பட்டுள்ளன கர்நாடக மாநில விவசாயிகளின் பயிர்க்கடன் இன்னும் 15- நாட்களில் தள்ளுபடி செய்யப்படும் என்று கர்நாடக முதல்வர் எச் டி குமாரசாமி உறுதியளித்துள்ளார் ஐ ஆர் சி டிசி யின் புதிய இணையதளத்தில் டிக்கெட் முன்பதிவில் காத்திருப்போர் பட்டியலில் இருந்தால் அதன் நிலையை முன்கூட்டியே கணித்துச் செல்லும் சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது சர்வாதிகார மனப்புக்குடன் மாநிலங்களை அணுகும் மத்தியில் ஆளும் மோடி அரசுக்கு நாம் ஏன் வரி வசூலித்து கொடுக்க வேண்டும் என்று சிம்லாவில் இதுவரை இல்லாதளவு தண்ணீர் தட்டுப்பாடு நிலவி வருகிறது இதனால் சுற்றுலாப் பயணிகள் வருகை தர வேண்டாம் என சமூக வலைதளங்கள் வாயிலாக அந்நாட்டு மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் உத்தரப்பிரதேச மாநிலம் பிருந்தாவனத்தில் புதியதாக ஆயிரம் கைம்பெண்கள் தங்குவதற்காக காப்பகம் ஒன்று கட்டப்பட்டுள்ளதாக மத்திய பெண்கள் மற்றும் மகளிர் மேம்பாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது நிஃபா வைரசின் பாதிப்பால் கேரளாவிலிருந்து புதிய பழங்கள் மற்றும் காய்கறிகளை இறக்குமதி செய்ய ஐக்கிய அரசு அமீரகம் தடை விதித்துள்ளது டிஜிட்டல் ஹெல்த் தொடர்பாக உலக சுகாதார அமைப்பு மாநாட்டில் இந்தியா தாக்கல் செய்த தீர்மானம் ஒருமனதாக ஏற்கப்பட்டுள்ளது மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையிலான பாதுகாப்பு கொள்முதல் கவுன்சில் ரூபாய் ஆறாயிரத்தி கோடி மதிப்பிலான ஆயுத தளவாடங்களை வாங்க ஒப்புதல் அளித்துள்ளது சீனாவில் முப்பது தலங்களை கொண்ட நான்கு அடுக்குமாடி குடியிருப்புகள் பதினைந்தே நொடிகளில் வெடிவைத்து தகர்க்கப்பட்டன இந்தோனேஷியா சென்றுள்ள பிரதமர் மோடி அங்குள்ள இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றினார் உலகம் முழுவதும் இந்தியர்கள் மதிக்கப்படுகிறார்கள் கடந்த நான்கு ஆண்டுகளில் இந்தியா மிகப்பெரிய வளர்ச்சியை அடைந்துள்ளது என்று பேசியுள்ளார் ஆப்கானிஸ்தானில் நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் தாலிபான் தலைவர்கள் ஐம்பது பேர் கொல்லப்பட்டதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது வணிகச் செய்திகள் இந்தியாவின் மிகப்பெரிய தொலைத்தொடர்பு சேவை நிறுவனமான பாரதி ஆற்றல் ரஜினிகாந்தின் காலா திரைப்படத்தை வரவேற்கும் விதமாக புதிய சலுகைகளை அறிவித்துள்ளது வேளாண் சார்ந்த பணிகளுக்கு விவசாய நிலங்களை அளித்தால் அவை சரக்கு மற்றும் சேவை வரி விலக்கு வரம்பில் வருவதாக மத்திய நிதியமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது ஏர் ஏசியா நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி தோனி பெர்னாண்டஸ் மீது மத்திய புலனாய்வுத்துறை வழக்குப்பதிவு செய்துள்ளது ரோட்டமேப் குழுமம் செய்த வங்கி மோசடி தொடர்பாக அக்குழுமத்திற்கு சொந்தமான ரூபாய் நூற்றி கோடி மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது விளையாட்டுச் செய்திகள் நார்வேயில் நடைபெற்ற செஸ் தொடரில் இரண்டு ஆட்டத்திலும் விஸ்வநாதன் ஆனந்த் டிரா செய்துள்ளார் இந்த தொடர் ஜூன் எட்டாம் தேதி வரை நடக்கிறது டி டுவெண்டி கிரிக்கெட் ஆட்டங்களை விடவும் டெஸ்ட் போட்டிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்று தென்னாப்பிரிக்க முன்னாள் கேப்டன் ஸ்மித் கூறியுள்ளார் ஆஸ்திரேலியா ஏ அணி ஆகஸ்ட் மாதம் இந்தியாவில் சுற்றுப்பயணம் செய்து விளையாட உள்ளது இந்த ஆஸ்திரேலிய அணிக்கு மிர்செல் மார்ஷ் கேப்டனாக நியமனம் செய்யப்பட்டுள்ளாா் உலகக்கோப்பை கால்பந்து தொடர் ரஷ்யாவில் அடுத்த மாதம் பதினான்காம் தேதி முதல் நடக்கவுள்ளது தொடருக்கு முன்பு நட்பு ஆட்டத்தில் அர்ஜென்டினா நான்குக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் ஹைதி அணியை தோற்கடித்தது டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டிகளில் மரபான டாஸ் முறையை தொடரும் என்று ஐசிசி கிரிக்கெட் கமிட்டி முடிவெடுத்துள்ளது தென்னாப்பிரிக்க அணியில் டி வில்லியர்ஸை இழந்தது இந்திய அணியில் விராட் கோலி இல்லாததற்கு சமமாகும் என்று தென்னாப்பிரிக்க அணியின் முன்னாள் கேப்டன் கிரகாம் ஸ்மித் உருக்கமாக தெரிவித்துள்ளாா் கமல்ஹாசன் நடிக்கும் இந்தியன் ட்ரூ படத்திற்கு அனிருத் இசையமைக்க உள்ளார் அப்பாவி மக்களின் ரத்தம் குடித்த போராட்டங்கள் இனி கூடாது என்று ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார் ராஜு முருகன் இயக்கத்தில் உருவாகும் ஜிப்சி படத்தில் ஜீவாவுக்கு ஜோடியாக நட்டாஷா சிங் நடிக்கிறார் தனியார் தொலைக்காட்சியில் ஒலிபரப்பப்பட்டு சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சியை ஒளிபரப்ப இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை உத்தரவிட்டுள்ளது இத்துடன் நட்சினையின் இன்றைய செய்திச் சேவை நிறைவடைகிறது மேலும் பல சுவையான தகவல்களை செவிமடுக்க டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் நச்சுணை என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்